அந்த கிழங்கு அப்படியே வச்சிருக்கோம் எனவே நாங்க என்ன பண்ணுவோம் மேல இருக்க எடுத்து வெட்டி விட்டு கிழங்கு அருமையா துண்டு போட்டு நான்கே அணி நிற ஓரி பாய்தலின் திணி நெடும் தேன் சொறியும் எங்க பார்த்தாலும் இந்த தேன் கூடு கட்டி இருக்கும் அந்த தேன் கூட நாங்களா போய் பிடிச்சு அந்த பூச்சி கடிக்கல குரங்குகள் இருக்க இது என்ன பண்ணும் இங்கே இருந்து அப்படி தாவும் அங்கே இருந்தது தாவம் அதனால அந்த தேன் கூடு பாஞ்சு தானா தேன் சொட்டும் நாங்க அடியில கொண்டு போய் ஏனத்தை பருவமலைய பாத்தியாடா பான் கணற்றதன் மலை பானத்து மீன் கணத்ததன் சுனையே இதெல்லாம் நமக்கு நம்ம பாரி விழாவே குன்றக்குடி அடிகள் ஆடிதான் நடத்தினர் அப்படி இருந்த காலத்துல அது ஒன்று நடத்துவ நம்முடைய இந்த மதுரை போற வழியில் ஒரு ஊர் என்ன தலைமானது திருப்பத்தூர் அதுல நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிழிதறுமி கருளி நோன்கான் என்று அப்பறத்தான் அதனால திருப்பத்தூர் அவங்க தேவஸ்தானம் குண்டுகூட்டி தேவஸ்தானம் அங்க ஆண்டுல ஒரு மூணு நாள் புலவர்களை எல்லாம் அழைத்து கருத்தரங்கும் கருத்தரங்கும் அதனால அந்த கருத்தரங்கு எல்லாம் இருக்கும் என்னன்னா எதின் ஒரு சில கருத்தை தானே எடுத்து சொல்லி இப்படி நான் கருதுறேன் நீங்க என்னையா கருதுறீங்க கருத்தரங்க உண்மையான கருத்தரங்க மூன்று நாள் திருப்பத்தூர்ல இந்த பறவமலை அவங்களுக்கு பகிர்ந்து எடுப்பதுனால அருமையா அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் விழா நடத்தணும் அவ்வளவுதான் தொன்மை மாக்களின் தொடர்பு அதரி தமிழனுடைய பண்பாடு என்னன்னு கேட்டா அது அவ்வளவுதான் நாலு வருஷம் மனம் விட்டு இது ஏன் ஜென்மத்தில பொறந்து ஜென்மத்தோட பொறந்து என்ன பண்றது அப்படி சொல்றேன் எனவே அதெல்லாம் இருந்தே பேசி இருக்க வான்கணற்றவன் மலையே பாத்தியா அந்த மலை எப்படி இருக்கு முட்டி நிக்குதுடான் வானத்து மீன் கணற்றதன் சுணையே இருக்கிற நட்சத்திரத்து என்னால என்ன எங்க பருவமழைய இருக்கிற சுணையை என்ன முடியாது அங்க பாட்டு நல்லா அருமையான சுனி நீர் இருக்கு இப்படி இருக்கும்போது என்ன முற்றுகை போடுங்களா பிடிக்கவே முடியாதான் பிடிக்க முடியும் அவர் ஏதோ தன்னலம் இந்த பருவமழையை எப்படி இருந்தா பிடிக்கலாம் வீட்டுக்கு போங்க அறையில இந்த அரச திடீரெல்லாம் கழிச்சு கழிச்சு கையில ஒரு வீணைய யாழ வச்சு கந்தல் துணி ஒரு துணியை எடுப்புக்கு முழங்காலு கீழே கட்டிச்சு இன்னொரு துணியை கட்டுங்க அதுவே கிழிஞ்சு கிழிஞ்சிருக்கு உங்க மனைவி அரண்மனை ராணி இருக்காள அவளை அந்த எட்டு மொழி பாது ஆறு முழம் இதெல்லாம் கட்டுனா இருக்கு பாருங்க பட்டு புடவை எல்லாம் அதெல்லாம் துணிக்கி வச்சிருங்க சாதாரண துவச்ச புறைய கட்டிட்டு அவ கையிலும் ஒரு மீன கொடுத்துருங்க யாழையா ரெண்டு பேருமா நேரம் பாடிட்ட வந்து என்று பான்னீங்கன்னா பருமாங்க அறவர்கள் பாவம் வந்திருக்குதாங்க என்று சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேப்பான் உங்க மலை எனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா மலையவே அது யாருந்திரம் ஆட்சி காலத்தில் நீங்க நேர எதிர்த்து சொல்ல முடியாது இப்படி பாணர் போல வந்து பாடுங்கள் பிச்சையாக பெறலாமே தவிர உங்கள் ஆற்றலால் பெற முடியாது புறநானூறு ஏதோ இங்க வந்தது அதுவும் இல்ல சொல்ல முடியும் என்று கூறினும் கொடுப்பாரிலை என்ன பண்ணும் எங்க பெருமானி கொடி கொள்மேனியன் புண்ணியன் எந்த புகழ் ஒரு பாடும் என் என்ன கிடைக்கும் ஆழ்வதற்கு யாதும் அயுரவு இல்லை என்ற அருமையான ஏ தான் அந்த பெருமானை இரவில படுத்த செங்கல் பொண்ணான உடனே இப்படி எல்லாம் பெருமான் எனக்கு என் போன்று உங்களுக்கும் தருவார் அதனால மனிதன் மனிதனை பாடி ஏமாற வேண்டாம் மனிதன் தெய்வத்தை பாடுங்கள் என்று ஆற்றுப்படுத்திய அருமையான பாடுதான் தம்மையே போர்ந்து இச்சை அருமையான பாட்டு அந்த பதியத்தை அப்பொழுது அருளி செய்தாராம் நம்முடைய சுந்தரமுர் சுவாமிகள் அதன் பிறகு எத்தனாவது பாட்டு அபி இருந்த தொண்டர்களும் அன்பத்தி ஓராது பாட்டு புகழ்ந்து என்றெடுத்து பாடினார் பதிகம் பாடி திருக்கரை காப்பனிந்து பரவி புறம் போந்தே எதிரில் இன்பம் இம்மையே தருவார்கள் பெற்றெழுந்தரு பாருங்க இம்மையே தருவார் ஏன்னா இம்மையே தரும் சோரும் கூடையும் பாடினாரா அதனால இம்மையே தருவார் போற போக்கள் அந்த பதியத்தை அவரு சொல்லெடுத்தார் பாரு அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும் யாருக்கிறார் கைமேல் பலன் பார் அப்படி கைமேல் பலன் கொடுப்பவர் தான் அந்த இம்மையே தருவார் இந்த இம்மையே தருவாரல் பெற்றெடுந்தருளி நிதியின் குவையும் உடன் கொண்டு நிறையும் நதியும் குறைமதியும் பொதியும் தடையார் திருப்பனையூர் பூவார் ஒரு நூல் மணிமார்ப்பு பாருங்க செங்கல் அப்படியே கிடைச்சு நேர திருவாரூர் போய் பறவையாறு கூட்டு செங்கல் என்று அப்படியே மூணாவது மாடியில் வச்சு என்றெல்லாம் சொல்லாமல் வணங்குவது ஆனால் அவருக்கு வீடு எல்லாம் திருக்கோவில் தான் அதனால் சர்வசாதாரண திருக்கோவில் வணங்கிய பெரியவர் இதை பெற்றுக் மீண்டும் அடுத்து திருப்பணையூர் சென்று வழிபாடு செய்கிறார் சிவஜிய இவ்வாறு திருப்பணியூரை வணங்கினார் வணங்கிய பிறகு இயல்பாக திருப்பணி வணங்கிய திருவாரூர் போறோம் செங்கலாக இருந்த அந்த பொண்கள் எல்லாம் இந்த அறிவுரை எடுத்துட்டு வர உள்ள கொண்டு போனோம் பறவையார் மிகுந்த மகிழ்ச்சியோடு பெருமானிப்பை நமக்கு என்று சொல்லிவிட்டு அதை வைக்க தானும் தன்னுடைய அந்த பறவையார் அடிவர்களோடு கூட திருவாரூரில் வாழ்ந்து வருகிறார் வாழ்ந்து வருகின்ற பொழுது மீண்டும் என்ன பணியினர் பாடும் பணியே பணியா அருள்வாய் என்று கேட்டது போல இந்த நல்ல பெரும் எங்கெல்லாம் பெருமான் எழுந்தருக்கிறாரோ அங்கெல்லாம் வணங்குவதுதான் அவர்களுக்கு மீண்டும் எங்க திருவாரூரை விட்டு அப்படி திருவாரூரை விட்டு அண்மையில் இருக்கிற பதிகள் எல்லாம் செல்லுகிறார் நம்முடைய சுந்தர பெருமான் திருப்பனையோர் சென்று மீண்டும் வந்து அப்படி அமைந்திருக்கின்ற பொழுது அங்கிருந்து நீண்ட ஒரு அந்த தலையாத்திரை மேற்கொள்கிறார் திருப்பனையூர்ல இருந்து திருப்பனியூர்ல இருந்து போகின்றவர் சொல்லுகின்ற போது திருப்பனையூர் அதை பிறகு ஆமா தன்னுடைய திருவாரூருக்கு சென்று அங்கே தங்குகிறார் கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறார் தங்கி மீண்டும் புறப்படுகிறார் புறப்படுகின்றவர் பல் போறார் அதுல ஆமா மறுபு நாள் அந்த மருங்கனிய கோயில் பலவும் அணிந்திரி திருவாரூர் முந்தி வணங்கி நிதிர்ந்தார் முனப்பாடியும் காவலனார் போறார் வெம்மையினான் என்னும் தமிழ் மாலை இந்த மூவர் தமிழை தேக்கிறார் முகந்து நிற்கிறார் இல்ல முகந்துன்னா தந்தை போறார் அப்படி பொழுது சுந்தரர் பாடிய பதியம் இப்பொழுது நமக்கு கிடைச்சிருக்கிறது நூறு நூத்தி தான் கிடைச்சிருக்கு இதுல எத்தெட்டு பதியங்களை எடுத்திருக்காரு ஞானசம்பந்த பாடினதெல்லாம் கிடைச்சிருக்கு அதையும் இந்த அளவில் பதியங்கள் எடுத்திருக்காரு ஆனா சுந்தர கிடைத்தது நமக்கு நிகழ்ந்தது நூத்தி ஒன்னு தான் எண்பது எண்பத்தி எட்டு எடுத்திருக்கு ஆனால் அவரது எடுத்தாடுகின்ற பொழுது அமைப்பு என்ன இவர்தான் எடுத்தாளுங்க இதெல்லாம் கூட எண்ணி பாருங்க தொக்கெல்லாம் எண்ணி அப்படி இருக்க பொழுது எல்லாம் சொல்லிட்டே போற இங்க இருந்து திருவாரூர் புறப்பட்டவர் திரு நன்னிலம் போய் தண்ணியல் வெம்மையினான் என்னும் தமிழ் மாலை அப்படிங்கிறார் திருமுறைகளை நம்முடைய சேக்குலார் பெருமான் தமிழ் மாலை என்று சொல்லும் அழைக்கிறார் தமிழ் மாலை ஆமா நீங்க மற்ற பூமா போட்டு பெருமானை வணங்கினாங்க இவர் தமிழ் மாலை வணங்கி சாத்தினார் அப்ப திருவுரைக்கு என்னொரு பெயர் தமிழ் மாலை என்பதை சொல்லுவோம் அப்படி வணங்கும் ஒரு அருமையான குறிப்பாங்க தன்னியல் வெம்மையினான் தண்ணியல் மூணு சுழி இருந்த தண்ணியல் வெம்மையினான் என்ன அவரு குளிர்ச்சியா இருக்கிறார் ஆனா வெப்பமாவும் இருக்க அப்படிங்கிற வெய்யாய் தனியாயமான நாம் விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தரு மெஞர்கின்ற மெச்சுடரீ அப்போ பெய்யாய் தனியாய் யார் பண்ணது மணிவாசுகள் இவர் தண்ணியல் வெம்மையினான் ஆயிர சொற்கள் வேறுபட்டன ஆனால் பொருள் உண்டாக இருக்கிறது திருவாசகம் சுந்தர தேவாலயம் சில இடங்கள்ல தான் வரவேற்றுக்கிறாங்க காரணம் என்னன்னா இப்ப இருங்க அருமை தெரிஞ்சவங்க எல்லாம் வடிவெட்டு இருக்காங்க சாதாரணமா இருந்தாலும் கிராமத்தாலாம் என்னமோ ரெண்டு பேர் போறாங்க பார்க்கிட்டே போறாங்க யாரு பாங்கெல்லாம் திருவாரூர்றாங்க யாரு திருவாங்க அவரு ஆளுடைய நம்பின்னு பேரா அவர் எங்கயும் ஊர்லயும் பாடிட்டு ஓ நம்ம ஊர்லயும் பாடிட்டு போறாங்க அவ்வளவுதான் ஏ அவ்வளவுதான் அவங்க வேலையை பாத்துட்டாங்க சிலர் அவருடைய அருமை தெரிஞ்சவங்க திருவிழிமணக்காரங்க என்ன பண்ணாங்க கேட்டா திருவிழிவேல ஒரு முந்தாளுதான் தரிசனம் பண்ணும் ஒரு புண்ணியம் திருவிசைப்பா பாடல் பெற்ற பதிகளை மட்டும் பணங்கணும் திருவிசைப்பா பாடல் பெற்றது சிவகாசி அன்பர்களோடு கூட ஏன்னா ஒன்பதாம் திருமறை எங்க முடிக்கிறோம் பத்தாம் திருமுறை தொடங்கணும் சிவகாசியில ஒன்பதாம் திருமுறைங்கிறது திருவிசிப்பா திருப்பல்லாண்டு அது எங்க நிறைவுப்படுத்தணும் தெல்லலை நிறைவுப்படுத்தணும் அப்படி பண்ண முன்னால திருவிசிப்பா பாடல் பெற்ற பதிகள் எல்லாம் முதல் நாள் தான் ரொம்ப சிரமப்பட்டு போச்சு மன்னார்குடியை சுத்தி திருச்சாட்டிய குடி திரு இது மாதிரி கோட்டூர் மணியம்பலம் இதெல்லாம் திருவிசி எல்லாம் வயலுக்குள்ள இதும் பஸ் என்ன நுழையிறான்னு ஐயா நல்லவேளை மழை இல்லை அந்த பஸ் டயர்லாம் அப்படியே கீழே இறங்குது அழுந்திட்டு இருந்தா அது வர பெரிய கஷ்டம் பரவாயில்ல போப்பான்னு சொல்லி அதை முதல் நாள் சேர்த்து மறுநாள்லாம் அவர் பரவாயில்ல திருவாரூர் பம்பு இல்ல அப்புறம் திருவிழிபள்ள திருலோக்கிய சுந்தரம் அதான் கொஞ்சம் திருப்பணந்தாளுடைய அமைப்பு ஒரு ஒன்னரை மைல் அந்த நல்ல வயலுக்குள்ள போகணும் அதெல்லாம் பார்த்துட்டு அவ திருப்பு சிப்பா திருப்பல்லாண்டி தில்லையில நிறைவுப்படுத்தணும் திருமந்திரத்தை திருவாவூரது போய் அருமையாக வழிபாடு செய்துட்டு மகா சந்நிதான தலைமையில திருமந்திரத்தை தொடங்கிட்டோம் பத்தாம் திருமணம் எங்க திருமூலர் சொல்லுறாரோ அங்க தொடங்கிட்டு நீங்க போயிட்டு வாங்க ஏதோ நாங்க வந்துட்டோம் ரொம்ப நாள் விருப்பம் திருவிசிப்பா பாடல் பெற்ற பதிகள் தரிசனம் பண்ணுவோம் பண்ணுமன அர்த்தம் இல்ல பெருமான செய்தி அதுல திருவிழிமணையிலே ஒண்ணு நாங்க ஒன்பது மணிக்கு வரோம் அது திருவாரூர் ஆதினத்து கோயில ஒன்பது மணிக்கு வரணும் பதினோரு மணிக்கு போனோம் ஆனாலும் அர்த்த யாமம் பண்ணாம ரொம்ப அருமையா அப்படி வச்சிருந்தாங்க ஆனாலும் அது தப்பு தான் ஏன்னு கேட்டீங்கன்னா நாம வந்து ஆண்டவனுக்காக காத்திருக்கிறதே தவிர நமக்காக ஆண்டவன் அந்த பூஜையை காத பாவன் அந்த சொல்றேன் ஆனால் ரொம்ப அருமையா அதனால என்னையா பரவாயில்ல நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு அருமையா ஒன்பது மணிக்கு மேலே அந்த தெருவீழி மடையில இருக்கிற திருவசிப்பாவை மட்டும் விண்ணப்பம் செய்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சும்மா இல்லை உணவுன்னு தந்துட்டாங்க சரி அதையும் சாப்பிட்டு நேரம் திருப்பணந்தால போயிட்டுங்க நமக்கு திருமணங்கள் கொஞ்சம் தொந்தரவு அதனால தங்க வரும் நீங்க மகன ராத்திரியே வந்துருங்க எங்க திருமணம் அதனால இங்க திருவாடு நீங்க திருவண்ணாம தர்ஷன் பண்ணிட்டு வந்துருங்க இங்க மத்தியானம் நம்ம மடத்துல சாப்பிட்டு போடலாம் அப்படின்ட்டாங்க சிவஜிவ சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் கேளாமலேயே அப்படி தரும நீங்க கங்கடசோல்புரம் படிச்சு எங்க போறீங்க போறோம் மத்தியான மாலையில் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் வித்தகர் தாழிவூன் முலையீர் வாயாரி ஏறுருவ பூந்து ஆடி மாதம் வருதுல அதனால ஆரொருவர் இவன்னும் ஆட்கொள்ளும் அவங்களா சொல்லி சாப்பிட்டு போறீங்க அதனால் இப்படி அந்த திருவேழிமலையை வணங்கும்படி ஆன புரியும் திருவேடிமலையை அங்கே சென்றாரலாம் நீடுமறையால் மேம்பட்ட அந்த நாளை நிறைந்தீண்டி எது சொல்றேன் நாங்க எட்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு பதினோரு மணிக்கு போனாலும் அதான் ரொம்ப அருமையா வரவேற்றாரு அந்த எங்க சாதாரண ஆளையே இப்ப இருக்கிறவங்க வரவேற்க போகுது அன்னைக்கு சுந்தர எப்படி வரவேற்பாங்க அதனால பார்த்தாங்களாம் அவர் எங்க இருந்து வருகிறாரோ அந்த இடத்துல இருந்து வாழை நட்டு நல்ல தோரணம் கட்டி சுந்தரர் வருக வருக பாலுடைய நம்பிகள் வருக வருக தம்பிரான் தோடர் வருக வருக என்று அடிமையா அமைச்சு வரவேற்றாங்களாம் எப்ப ஏழாம் எட்டாம் நூற்றாண்டு திருவேழிமலையில அந்த மாதிரி வரவேற்றலாம் இரஞ்சிச்சேன் விம்பின் முந்தை எணிந்த மொய்யொழிசேர் கோயில் தன்னை முன்வணங்கி பந்தமறுக்கும் தம்பெருமான் பாதம் பரவி பணிகின்றார் பெருமானி உச்சென்று வணங்கினாராம் படங்கொளரவில் துயில்கோ துயில்வோனும் பதுமத்தோனும் பரவறிய விடங்கல் விண்ணோர் பெருமானி விரவும் புலகமுடன் பிறவி படங்கள் வீழிக் கொண்டிருந்தீர் அடியேனுக்கும் அருளும் என பெருமானே திருவீழிமலில் இருந்துள்ளிருக்கின்ற பெருமானாகிய நீங்கள் அடியேனுக்கு அருள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறாராம் அது பெருமான் மகிழ்ந்து அவர் கருது செய்தார் தடங்கொள் செஞ்சமாலை சாத்தி அங்கு சாடினால் வாசி அறிந்து காசிக்கவல்ல மிடலை வாணர்பால் சேர்க்கிறார்கள் அந்த ஊர் இப்ப சிவன் எட்டாம் நூற்றாண்டில் சுந்தரம் வந்து வணங்குறார் ஏழாம் நூற்றாண்டுல என்ன நடந்தது அதே ஊர்ல நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் இருந்து பாசி தீரவே காசி நல்கு வீர என்று பாடி அருமையாக அந்த பஞ்சம் நீங்கிற வரைக்கும் உணவு திருந்தார்கள் அந்த மரக்கில் சேர்க்கிறார் அதனால திருவீழி மனதிலும் சொல்லும் பொன்னே வாசி அறிந்து காசளிக்க வல்லமிடலைவான தேசுமிக்க திருவருள் முன் பெற்று திருவாஞ்சியத்தடிகள் அங்கிருந்து திருவாஞ்சியத்தை குறைக்காராம் பாசம் அறுத்தாள் கொள்ளும் தாள் பணிந்து என்னும் மாசில் பதியும் அந்த அவர் எப்படியெல்லாம் வந்து வணங்கினார் என்பதை பாருங்க பதியந்தான் அவருக்கு இருக்கு இப்ப பனிரெண்டாம் நூற்றாண்டுல இவர் பாடுகிறார் எட்டாம் நூற்றாண்டுல சுந்தரர் பாடி பிடிச்சிட்டு ஒன்பது பத்து பதினொன்னு ஆண்டுகள் போய் அடுத்த நூற்றாண்டு என்ன அவர்களுக்கு வந்து வாழ்க்கை அந்த பதியத்தை வைத்து வைத்து வைத்து அவரையே வரலாற்று முன்னேறதுக்கு வியாசபாரதம் முன்னே இருந்தது சேக்கலாருக்கு இது பெரியவரான முன்னையே இல்லை பதியந்தான் அந்த பதியத்தை வைத்துத்தான் இப்படி எல்லாம் வந்திருக்க வேண்டும் இப்படி வந்திருக்க வேண்டும் என்ற எல்லாம் பரைய செய்து தெரியும் ஆதலால் எப்படி இந்த புத்துந்தார் அங்கே சொல்லி பாடும் போது என்ன பண்றாம் நன்று மகிழும் சம்பந்தர் எங்க திருவள்ளிவளத்துல நன்று மகிழும் சம்பந்தர் நாவுக்கரசர் பாட்டு என்று மகிழ்ந்து இப்ப நீங்க அந்த பதியத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் திருவள்ளிவளத்து பதியத்தை எடுத்து பார்த்தோம்னா அது இது எத்தனாவது பாட்டில போய் சொல்லி இருக்காருன்னு தெரியும் அப்ப அப்படியே வருகின்ற பொழுதுவர்களுக்கு அதான் முன்னே இருந்த அந்த பெரிய நினைவு வரும்போது நீங்கள் பெருமானி போன நூற்றாண்டுல ஞானசம்பந்தனுடைய பதிகத்தையும் தமிழையும் நாவுக்கரசைய தமிழையும் சுவைத்துக் கண்டிது என்று கண்டு சொன்ன இப்படி எல்லாம் வணங்கி பாடி அங்கிருந்தவாறு திருவாரூர் சென்று குறுகி பூவ அத இல்லையா நம் பக்கம் ஆடிட்டதோ சிவ பாத்தீங்களா ஆமா ஆமா இங்க வரணும் அங்கிருந்தவாறு எங்க எங்க போனோம் அறுபத்தி ஒன்றாவது பாட்டுங்களா புனிதனார் புக்துணையார் முனைவர் போட்ட எழுந்தருடைய மூரிவள்ள கங்கையினில் பனிவன் திங்கள் அணிசரையார் பதிகள் பணிந்து போற்றும் இணைய நினைவில் எழுதினார் இறைவர் திருவாவடுதுறையில் அப்படியே வணங்கி போயிருக்கின்றவர் திருவாவடுதுறைக்கு சென்றார் அப்படின்னு விளங்கும் திருவாவடு துறையில் மேயார் கோயில் புடை வளம் கொண்டு உளங்கொண்டுகும் அன்பினுடன் உள் புக்கிரஞ்சி எத்துவார் பலங்கொள் பதியும் மறையவன் என்றெடுத்து பலவன் செங்கனான் தளங்கொள் பிறப்பும் சிறப்பித்து தமிழ்ச்சொல் மாலை சாத்தினால் அப்ப என்ன தீரார்னா அந்த பதிய தொடக்கத்தையும் சொல்லுகிறார் கேக்கல அந்த பதியத்துல என்ன ஒரு சிறப்பு இருக்குமோ அதையும் எடுத்து பேசுகிறது அந்த பதியத்துல கோச்சங்கனான் கோவில் அடிப்பித்து வணங்கிய அந்த ஒரு சால்வு சொல்லப்படுகிறது அதையும் எடுத்து எப்படி முகக்கிறார் பதிகத்தை முதல் குறிப்பையும் எடுக்கிறார் அந்த பதிகத்தில எந்த ஒரு செய்தி சிறப்பாக வைத்து வரலாறு அதான் மூவர் தமிழை முகந்து நிற்கும் பாங்கு பத்து பாட்டு பதினொன்று பாட்டு பதினோரு பாட்டு எடுத்து சொல்றதும் இல்லை அந்த பதினோரு பாட்டுல எந்த பாடல் அந்த மாதிரி கோச்சங்கனானி பற்றி சொல்லுதோ அந்த பாட்டை கோச்சங்கனானி அப்பறம் இடையில இருக்கிற செய்தியில எது இன்றிமையா செய்தோ அது இப்படி இருக்கு இப்படி எல்லாம் எடுத்து வணங்கியவர் அங்கிருந்து இங்கே தயங்கு மண்பருடன் கூட பேர்த்து நிறைஞ்சல் வெற்று பெண் ஓர்வாக தன்னலார் தீர்த்த பொன்னி தென்கரை மேல் தேடும் பதிகள் பரபணிந்து மூர்த்தி ஆர்தம் இடை அடைந்தார் முனிப்பாடி தலைவர் இடை அடைந்தார் திருவுடை மருதும் அந்த பக்கம் அது திருவிடைமருதும் திருவசிப்பா பாடல் பெற்ற பதினா அதுவும் திருவாடு ஆதீனத்துக்கு உரியது திருவேழிமல இந்த திருவாவடதுரை ஆதீனத்துக்கு எல்லாம் திருவசிப்பா பெற்றது கூட அதனால திருவிடைமருது ரொம்ப நாளாயிட்டு போய் அன்னைக்கு போய் அந்த திருமுறை விண்ணப்பம் செய்தோம் அருள் பெற்று நம்ம விளங்கும் திருவாவடுதுறையிலுமே யார் கோயில் பொடை வளங்கொண்டு உருகு மன்புடன் மறைவன் என்று எடுத்து பாடியவர் அங்கிருந்து நேராக எங்க செலுகிறார் சென்றார் மண்ணு மருதினமர்ந்தவரை சொல்மலர்கள் பன்னி பொனிந்து பணிந்தேத்தி பரவி போந்து தொண்டருடன் அந்த நட்பதில் இருந்தகல்வார் அரணார் திருநாகேஸ்வரத்தை முன்னிப்புக்கு வலங்கொண்டு முதல்வர் திருத்தால் வணங்கினார் நல்ல எப்படியோ ஒரு அமைப்பு இறைவன் திருவருள் சாட்சிய நாங்க பாக்கல தலையா திரைப்படுப்பது நாங்க திருவாரூரை போற நீங்க திருமூலருடைய அந்த அலைஞ்ச நாள் அங்க போர்டு முப்பது பத்து இது திருமூலர் நம்ம திருவண்ணாமலை திருவண்ணூர் திருவாடுதுறை ஆதினம் கோவில் இது பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற தமிழாசிரியர்லாம் திருமூலர் திருமந்தளத்தை முத்துகல் பண்றாங்க எங்க நாங்க போறதுக்கு முன்னேங்களா அங்க இருக்கிற தம்பி எல்லாம் மட்டும் படிச்ச தம்பி ஐயா ஐயா சொல்ல சரி அப்ப அவங்களை நிறுத்திட்டு நாங்க முற்றுகோதலை பிடிச்சு நாங்க சொன்ன பிறகு அவங்க நீங்க ஆரம்பிச்சுங்கப்பா பரவாயில்லையா சீரியான ஆஜியா அப்படின்னா இப்படி அன்னைக்கு எதிர்பாராத முப்பது பத்து அன்னைக்கு திருமூல வந்து தொடங்க முடியாத ஒரு புண்ணியங்களுக்கு எதிர்பாராத ஒரு பெரும் புண்ணியம் திருவருண் ஆகிய அவ்வாறு திருவிழா மருத்துவரை வணங்கி பிறகு பெருகும்பதியம் பதியும் பிறையணிவாழ் முதலால் பாடி பெயர்ந்து நிறை திருவிண்மலியும் தேவர் பெருமான் கடல் வணங்கி சிந்தை உடன் உமையோர் பாகர் மகிழ்ந்து மருவும் பதியில் பெருமணிந்து கலையநல்லூர் மருங்கணிந்தார் திருக்கலையநல்லூருக்கு அப்படி அங்கிருந்தவாறு சென்று கொண்டே செம்மை மறையோர் திருக்கலையநல்லூர் இறைவர் சேவடி கீழ் மும்பை வணக்கம் பெற முன்பு பரவி தொழுதெழுவார் பொம்மை மருவு குறும்பை மலை உமையால் இது வந்து அந்த பதியத்தினுடைய தொடக்கம் அந்த தொடக்கத்தை எடுத்து சொல்றார் குரும் பொம்மையால் என்னும் திருப்பதியும் மெய்மை புராணம் பலவு மிக சிறப்பு விளம்பினார் அதுல சில பேருடைய அடியோருடைய எடுத்து போற்றுகிறார் அதுதான் அந்த பதிய சொல்லிட்டு அதுல பல அடியருடைய வரலாற்றையும் எடுத்து போற்றுகிறார் என்று அப்படி ஒரு ஒரு சுட்டி காட்டுகிறார் சுட்டிக்காட்டுகிறார் இதெல்லாம் கேட்கிறார் தருகின்ற அந்த அமைப்பு அங்கிருந்தவாறு அங்கு நின்று திரு குட நம்முடைய கும்பகோணம் பெருக்கே அதான் குட மூக்கணிந்து பணிந்து பாடி போய் மங்கை பாகர் வளஞ்சொலியை மருவி திருவலஞ்சொழி காவிரி வளமாக சுழித்து வருகிற வளஞ்சொழிதான் அதனால அப்படி வளஞ்சொழித்து காவிரி வருகிறது அருமையா பெருமானி பாரு என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமி இருங்கல வையத்து முன்னணிய நல்வினை பெயரை முருமணி திரளங்கள் மண்ணு காவிரி சூழ் திருவலஞ்சொடி வானனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனால் என்ன புண்ணியம் செய்தி நெஞ்சம் என்ன புண்ணியம் பண்ண நீங்க இங்கயோ போய் சுத்தாம எதையோ பாக்காம தினமணியில புந்தானால் என்ன பாகிஸ்தான் படையெடுத்துட்டு இது பண்ணிட்டு ஆமா அதுக்குள்ள சித்தி முடிஞ்சுமா தினமணியில முந்தா நாள் வைத்தனன் தனக்கு தமா இருக்கல நாடு அப்படி குடிச்சவரா இருக்கு அர்த்தம் ஜீவ ஜீவ ஒன்பதரை எப்ப ஆகும்னு தவம் கிடக்குது தமிழ் ஆழ்பரசி அரசனுக்கு திங்கள் முடியார் அடி அளித்த திருநல்லூரை சென்றடைந்தார் பாருங்க அந்த போற போக்குல திருநள்ளூர்னு வந்த உடனே என்ன ஞாபகத்து சேர்க்கல திங்கள் முடியார் அடி அளித்த திருநள்ளூர் அடியாருக்கு அந்த போற போக்குல அப்ப தேவாரத்தை அவ்வளவு அழகா படிச்சிருங்க ஆமா ஆமா அது முழுதான் மூணாவது சுற்றிட்டேங்கிறீங்களா தங்கு காதலுடன் வணங்கி தமிழா பரசி அரசனுக்கு திங்களமுடியார் அடியளித்த திருநெல்லூரை சென்றடைந்தார் திருநெல்லூர் போதே நம்ம அப்பர் சுவாமிகளும் அவருக்கு அந்த திருவள்ளி சூட்டியதுதான் ஏன் நன்மை பெருகாளுநரையே வந்தடைந்த நல்லூரில் மனது தொண்டனார் வணங்கி மகிழ்ந்திடும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்ற வருதம் நமக்கு அப்படியே அவருக்கு இன மனவர்கள் போதவிழுந்து மதுவாய்ப்பில் நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார் எந்தூர் காரணசாமி நல்லூரம் பெருமானார் நல்லவார் இதெல்லாம் நினைவு வருது அவருக்கு வராதா அதனால் இப்படி திருநள்ளூரை தமிழ்நாள் பாருங்க பாடுறது சுந்தரர் வரலாறு ஆனா அந்த திருநள்ளூர் போகும்போது திருநாவுக்கரசர் வரலாறு இதெல்லாம் தான் மூவர் தமிழை முகந்த சத்தியும் அப்படி எல்லாம் எழுதிதான் ஜாவணும் எங்க எழுத போறோம்ல ஆமா ஆமா அது என்ன பெரிய பிராணத்துல இப்ப என்ன காட்சியில போய் நடத்துறாங்க நான் கூட சொல்லிவிட்டேன் ஜெயமானுக்கும் விருப்பம் இல்ல காட்சியில வைக்கல ஏன்னா இப்ப நானே போனா கூட நாலஞ்சு தினம் அங்க போயிருந்தா கூட காசின்னு போன உடனே கருத்தரங்களை கலந்துக்க முடியுமா இன்னைக்கு கங்கா ஸ்நானம் பண்ணிடுவோம் அந்த பஞ்ச இது நாளைக்கு காசி அரண்மனையை பாத்துடுவோமே நாளை இன்னைக்கு நம்ம காசி பெனாரஸ் யூனிவர்சிட்டி தான் இருக்கிறதுலே பழமையானது போயிருக்கிறதுக்கு முன்னே அதில் இருந்தாலும் ஒரு தினம் பாத்துட்டு வந்துருப்பேன் தோணும் திருப்பணந்தாள்ல அந்த கருத்தரங்க வச்சிங்கன்னா வேற வக்கு எங்கு போயிங்க அதனால ஆமையா நாலு பேர் கூட கருத்தரங்களை இருக்க மாட்டாங்கிறாங்க இதுக்கு முப்பது பேரும் சாப்பாடு போட்டு காசியில கொண்டு போய் என்னது கருத்தருங்க அதே திருப்பணம் தாழ்ல வச்சம்னா பையனுடையதான் எனக்கு வேற வழியில சஞ்சலை பேரை பாக்கலாம் வேற நாலு சுத்தி வந்தோம்னா வேற எதுவும் இல்லைங்க திருப்பணம் தாழ்வா வேற திருப்பி திரு வந்தா எங்க தாள் சடையான் பணம் தாள் திருத்தாடகிச்சரமே பெருமான் இருக்காரு திருமணம் இருக்குது காசி திருமணம் திருநல்லூரை சென்றடைந்தார் நல்லூர் இறைவர் கடல் போட்டு நவிந்து நடுவு நம்பர் பதி எல்லாம் இறைஞ்சி அன்னையில் உள்ள பல பதிகளையும் வணங்கியவர் ஏத்தி போந்து இசையால் பரவும் தம்முடைய சொல்லூதியமா அணிந்தவர்தம் சோற்றுத் துறையின் மறுங்கை வீம் சொல் ஊதிய இந்த வருடம் பாருங்கள் பெருமான் அந்த அறிவுருடைய சொல்லையே தமக்குரிய ஊதியமா பெறாராம் என்ன ஊதியம் தருவதற்குரிய தகுதியா பெறார்கள் ஆமா அவங்களுக்கு சொல்மாலை பயில்கின்ற புயிலினங்கால் சொல்லுகிறேன் அது எந்த ஊர சொல்மாலை பயில்கின்ற புயலினங்கால் சொல்லுகிறேன் பன்மாலை வரிவந்து பன்மிழற்கும் படனத்தான் முன்மாலை நகதியில் உயிர் விளங்க முடிச்சென்னு பொன்மா புதலம் உண்டு அந்த அவருடைய அந்த சொல் ஊதியம் சோற்றுத் துறையில் கோயிலின் அடைந்து வலங்கொண்டி பணிவா உள்ளே சென்று திருச்சோற்று அடல் நீர் ஒழிகனையனும் அஞ்சல் பதியம் எடுத்தருளி கடல் நீடி அன்பினில் போற்றும் காதல் பரவியவின் கெடு நீர்மையனில் அருள் பெற்று போந்து பறவை யார் கேள்வர் முழு நீரணிவார் அமர்ந்த பதிபலவும் பாருங்க முழு நீர் அணிவார் முழு நீர் அணிவார் அமர்ந்த பதிபலவும் அணிவார் அமர்ந்த பதிபலவும் பணிந்து முன்னுவார் அது என்னது முடு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அந்த பாடெல்லாம் தண்ணிப்பட்ட பாட வசனமா பாட்டிலேயே வச்சுடுச்சு பாரு போற போக்குல திரு சுந்தரருடைய வாக்கு அது முடிநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அது அது அப்படியே என்ன போற போக்குல முடிநீர் அணிவார் அமர்ந்த பலவும் பணிந்து முன்னுவார் இதெல்லாம் நீங்க திருமுறை கொடுத்து அப்படி எடுக்கணும் நீங்க நாலாயிரத்த பாட்னியும் இடங்களில் எல்லாம் அந்த தமிழ் முகக்கப்படுகிறது தேவர் பெருமான் கண்டிப்பாக திருவை யார் அதனை மேவி சொல்லி திருவாலம்புடியை வணங்கிய நம்முடைய சுந்தர பெருமான் அங்கே பள்ளி கொண்டுகின்ற பொழுதுதான் மழபாடி இறைவர் ஏப்பா நம்மை மறந்தனையோ இப்ப நம்ம அரியலாக இருக்கிற நாம இதை கேட்போம் எம்ஏ பையனா இருக்கிறவன் என்ன பண்ணுவா ஐயா திருவாளம்புடியில வணங்கும் போது இறைவன் என்னை மழபாடியில மறந்தனையோ சொல்றாரு கேட்கணும் அவன் எம்ஏன்னு அர்த்தம் இல்லன்னா எம்ஏன்னு அர்த்தம் எம்ஏன்னா அப்படி கேட்கணும் கேட்கணும் இங்க உக்காந்து முண்டமும் பதில் சொல்லணும் அதுக்கு அதுதான் தான் எனக்கு என் தெயம்னா தாங்க சார்த்தியா உட்காந்துள்ள வேறுபாடு வேறுபாடு வேண்டாம் வேறுபாடு முருகா முருகா அருமைத்தம் இடை முகுந்த நிற்பதுல எங்களுக்கு ஆசை வர்றதுக்கு காரணம் தான் இந்த மாதிரி என்ன சொல்றார் இப்ப ஒரு திருவாலம்புடியில இப்ப பாடியாத முன்னே சொல்லிருக்கோம் பாடியோர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு நடந்த வரலாறு எட்டாம் நூற்றாண்டு நானூறு ஆண்டுகளுக்கு திருவாலம்புடியில் படுத்திருக்கிற போது என்னை மழபாடிய மறந்தனியாப்பா என்று பெருமான் கனவில் என்னை மழபாடிய மறந்தனியாப்பா என்று பெருமான் கனவில் சொல்ல அவர் வருகிறார் சொல்லுகிறாரே எந்த அமைப்பை ஆதாரமாக கொண்டார் பதியந்தான் பதியந்தான் எது பொன்னார் மேணியனே புலி தோலை அரைக்கசித்து மின்னா செஞ்சடைமேல் பலி கொண்ட அணிந்தவனே மண்ணே மாமணியே மழ பாடியுள் அன்னே உண்மையல்லால் இனி யாரை நினைக்கும் நான்காவது வரி தான் அதுக்கு ஆதார் நான்காவது வரி தான் ஆதார் அன்னி உண்மையல்லால் இனி யாரை நினைக்க ஏன்னா திருமணப்பாடிக்கு போகல இங்க திருவாரம்படி வந்துட்டா என்ப்பா அங்க வர மறந்தனியான்னு கேட்ட போகுது கேட்டிருக்கேட்டையோன்னு சொன்ன அந்த வரல ஆரம்பிக்கிறான் கேட்டா உன்னை இனி யாரை நினைக்கிறேன் உன்ன தவிர வேற யாரப்பா நினைப்பேன் மனசுல எனக்கு மனசுல இடமே இல்லையப்பா இன்று அந்த பாடுகிற வரிதான் இவர் அந்த திருவாலம்பூரில் செல்ல அப்பொழுது மயில் என்று மனித திருமணவாடி பெருமான் எப்ப இங்க வர மறந்தனையோ என்று சொல்ல மீண்டும் வந்து அந்த பதியத்தை பாடினார் என்று சொல்வதற்கு அப்படி அந்த பதியத்தை சொல்லுகின்ற பொழுது எப்படி எழுதுறாரு பாருங்க அடுத்த பாட்டுல உடனே பார்த்தார நம்பி அழகார் வீதி மலபாடி அணிந்தார் நம்பி ஆரூரர் அணிந்து திருக்கோபுரம் இறங்கி அன்பர் சூட உடன் பனங்குளரவம் அணிந்தார் முன்பணிந்து விழுந்து பரங்கருணை புனங்குளருளின் திறம்போற்றி கொண்ட புலகத்துடன் உருகி புனர்ந்த இசையால் திருப்பதியம் பொன்னார் மேனி என்றெடுத்து அந்த பதியத்துடைய தொடக்கம் எது அது அப்படியே புகழ்ந்தார் கருதிட்டு இனி அதுல வரி போகல மூணாவது வரி போகல நான்காவது வரியில வந்து என்னது அந்த பதிகத்தில் தொடக்கத்தையும் அந்த ஒவ்வொரு பாட்டினுடைய நான்காவது அடியும் மனசுல கொண்டார் இப்படி இவர் வந்து ஏன் அது மாதிரி உண்மையல்லால் இனி யாரை நினை இயல்பாக இவர் நேர திருமணப்பாடி போய் வணங்கியிருந்தா அண்ணே உன்னை எல்லாம் யாரும் நினைக்கிறேன்னு சொல்ல வேண்டியதில்லை திருவாலம்பொடில போய் தங்கியிருந்து இதை திருமளபாடியை விட்டுட்டு போனதுனாலதான் மழபாடி இறைவன் மறுநாளே வந்து நான் யாரும் சொல்லி இருக்க வேண்டும் என்று யூகம் பண்ணி எழுதுற இதெல்லாம் மூவர் தமிழை எப்படி எடுத்தாலும் நம்மளும் தான் படிக்கிறோம் தேவாரம் திசைக்கலா இருந்தா மூவர் தேவாரத்தை படிச்சா சிவ சிவ அதான் நம்முடைய கோர சாமி சொல்ற ஐயா அம்மா கிட்ட கேக்கிற யார்கிட்ட சகலகலாவல்லி சரஸ்வதி கிட்ட கேக்கிற பாட்டு தெரியுதுங்க பொருள் தெரியுது இந்த பொருளால் பொருந்தும் பயன் தெரிய மாட்டேங்குது எனக்கு பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடைக்க நல்காயி அம்மா வெறும் பாட்டும் பொருளும் தெரிஞ்சா மட்டும் போதிலம்மா அதனுடைய பொருளால் பொருந்தும் பயனும் தெரியணும் சேக்கிடார் மாதிரி தெரியணும் புளங்கொண்டு தீட்டும் கலைத்தமிழ் தீம்பால முதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதிமப்பேடி சகலகலாவல்லி எல்லா கலைகளுக்கும் நீ வல்லமுடையவள் அல்லவா என்று சொல்லி சகலகலாவல்லி மாலையில இந்த ஒரு பாட்டு யாரு கோரோல் சுவாமி சிவ சிவ அதனால இப்படி எல்லாம் அந்த பாட்டை முகந்து சொல்லுகின்ற பாங்கு இங்கே நான் பார்க்கிறோம் அன்னே உன்னை அல்லால் யான் ஆரை நினைக்கிறேன் என தன் நேரில்லா பதிய மலர் தொழுது புறம் மண்ணும் பதியில் சில வைகி இந்த சில வைகி கூட அந்த அதனால உன்னை யாரை உன்னை தவிர நான் யாரப்பா நினைக்க போறேன் என்று சொல்லும் இந்த ஆறாத காதல் இருப்பதனால அங்கு சில தங்கி இருக்க வேண்டும் தங்கியிருந்திருக்க வேண்டும் அதனால சில நாளிருந்து பிறகுதான் திருமண பாடி விட்டு இப்ப அன்மையில குடம்புல தெரிஞ்சதுல இருக்குறேன் எனக்கும் தெரியும் கோவை மாவட்ட வசந்தகுமார்னு ஒருவர் அவரு நாயுடு அவரு ஊரு கூட அந்த ஊர்ல திருப்பூர் பக்கம் அந்த மாதிரி கும்ப கோயம்புத்தூர் வந்தவர் வந்தவர் இப்ப அதுன்னா நம்ம கோவையில இருந்து ஒக்கால் மண்டபம் இருக்கு அங்க ஒரு கோயில் கட்டிருக்க பொ போற வழிதான் அதை கட்டும் போது இவர் கொஞ்சம் கூட இருந்து கட்டிருக்கார் அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காரு அது இருந்து ஈடுபாடு பாருங்கோவில் திருப்பணியை எப்படியாவது எங்கெல்லாம் செய்யணும் அங்கங்க போய் இருந்து அதிகம் இல்ல நாற்பதுக்குள்ளதான் பையன் பிஏ படிக்க தான் தன் பையன் மனைவி மூணு பேரும் தீட்சி எடுத்தவர்கள் தீட்டை எடுத்து தினமும் அருமையா பையனும் காலையில என்ன பண்ணும் காலை மாலை தீட்சி நல்லா அருமையா திட்ட தான் கல்லூரிக்கு போறோம் மனைவி அப்படி தான் அப்படி ஏன்னா அந்த ஒத்தகால மண்டபத்துல பொள்ளாச்சி பறவல ஒரு ஒரு பத்து ஆண்டு பேசிருக்கோம் மாதந்தோறும் ஒரு நாள் போயிருக்க அதனால கோவையு அல்லது ஒரு ஆட்டோ நிற்கும் அருமையா கற்பகம் கலைக்கல்லூரி கட்சி அதுல மூணு மாசத்துக்கு ஒரு தடவை திருமுறை ஆய்வு திருமுறை ஆய்வு நல்ல ஒரு இளைஞர் அண்மை காலத்துல மிக அருமையான ஈடுபாடு கொண்டு இப்ப திருக்கோவில் குடம்புடுக்குன்னு அவருடைய பெயர் இருக்காம இருக்காரு போய் செய்வார் எந்த திருப்பதிக்கு ஒண்ணும் இல்லாமல் இருக்கோ அதை மட்டும் பார்ப்ப அது இப்படியாவது அங்க இருக்கிற அன்பர்களோட கூட்டி கேட்டு பேசியதுன்னு செய்யக்கூடாது திருமண பாடியிலும் அவருடைய அமைப்பு தொண்டு இருந்தது இப்பதான் ஒரு திங்களுக்குள்ள திருமண பாடி புற போக்கா இப்படி ஒரு அன்பர் பார்த்தீங்களா தீட்சை எடுத்துக்கிட்டு அருமையான திருவேந்த சொல்லி வழிபாடு செய்கிறார் கண்ணால் யானும் கண்டேன் காண்கள் யானும் தேரினன் காண்கள் என்று சொல்லலாம் ஆகவே அப்படிப்பட்ட திருவடப்பாடியிலே இருந்து அங்கிருந்து புறப்படுகிறாராம் செய்ய சடையா திருவானை காவல் ஆமா திருவடப்பாடியிலிருந்து எங்க போகணும்னு கேட்டா திருவானை காவல் புறம் திருவானிக்கை காவல் மூர்த்திகள் போன பிறகு அணைந்து வணங்கினார் சொல்லும் போது நேர திருவானிக்காவல் கோயில்ல அந்த தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட அந்த ரெண்டு பக்கத்துலயும் என்னென்ன கோயில் இருக்கோ அதெல்லாம் வணங்கி போயிருக்க அப்படியான என்ன தெரியுது என்று கேட்டா இப்ப லாலுடி இருக்குது லாலுடிக்கு திருத்தவத்துறையின்னு பேரு ஏன்னா ஏழு முனிவர்கள் தவம் செய்த இடம் நீங்க அந்த உள்ள நுழைஞ்சீங்கன்னு சொன்னா திருக்கோயிலுக்கு உள்ள அந்த நந்தியம்பெருமான் நந்தியம்பெருமானுக்கு உள்ள திருக்கோயிலுக்கு உள்ள போறதுக்கு முன்னால ஏழு முனிவர்கள் அப்படியே இருப்பாங்க ஏழு முனிவர்கள் வணங்கிய இடம் அந்த இடம் திருமடியில் இடம் பெற்று எந்த பதியமும் ஏனென்றால் போகும்போது லாலுடி நடுப்புற பூவாளூர் லாலுடி இதெல்லாம் தாண்டிதான் போகணும் திருமங்கலம் ஆனா எரூர் ஏன்னா இருமருங்கும் சென்று பதிய ஒதுக்க மாட்டாங்க அங்கெல்லாம் பதியம் கிடைச்சிருக்கும் பதியம் கிடைச்சிருக்கு அதனாலதான் முப்பத்தி ஆறாயிரம் பதியம் பாட்டு பாடி சைபரை சேர்த்து அதான் இருமெருங்கும் மணங்கின ஆனா இன்னைக்கு திருமண பாடி பதிகம் திருவானிக்காவல் பதிகம் தான் கிடைக்கணும் பூவாளூரோ லாலுடியோ அப்புறம் அடுத்தபடி இருக்க திருமங்கலமோ இதெல்லாம் கிடைக்கணும் இது நமக்கு பேர் தெயுது இன்னும் பெயர் தெரியாம சிவலிங்க திருமேனி ஆங்காங்க எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் கோவில் தான் கோவில் தான் அதெல்லாம் அருமையா பாடியிருப்பாங்கதான் அதெல்லாம் கணக்கு பண்ணாதான் அந்த முப்பத்தாறாயிரம் அது சத்தியம் அது ஒண்ணு மாற்றம் இல்ல கிடைக்கிறது நமக்கு அவ்வளவுதான் சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் யாரு பெருமான் நீங்க இத வச்சு காப்பாத்தனா போதும்டா நீங்க அவருக்கு அண்ணன் நீங்க இதுவே காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க நீங்க முப்பத்தாறாயிரம் நாப்பத்தாறாயிரம் கொடுத்தவனா அது யாரு சார் படிக்கிறது வச்சிரு நூற்றாண்டு தன்னை தெரிஞ்சவர் போதும் பா நமக்கு ஒரு புற்று பரவாயில்ல படிக்கிறதுனால தான் எனவே அந்த இருமருங்கும் எய்திய கோயில் சென்றடைந்தார் என்று சொன்ன அதான் எழுமுனிவருக்கு இறைவர் என்றே அந்த லாலுடையெல்லாம் பாடப்படுது அது அப்படிப்பட்ட பேர் தானே தவிர லாலுடிங்கிறது இஸ்லாமியர் வந்த பிறகு வந்த பெயர் திருத்தவத்துறை என ஏழு முனிவர்கள் தவமி அருள் பெற்ற இடம் தவத்துறை என்று அருமையான குமாரமங்கலம் நேர சொல்லி ஐயா உங்க அவர் அந்த திருச்சியில் வெற்றி பெற்றவர் இங்க இருக்கிறதுல நீங்க திருத்தவத்துறை மாற்றிக் கொடுங்க யா என்று சொல்லி செய்யறோம் சொன்னார் அருமையா நமக்கு ஆண்டுகள் அருமையா இருக்கலாம் செஞ்சீங்களா எந்த திட்டத்தை செஞ்சீங்க என்னத்த செஞ்சீங்க போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே அதுக்கும் ஒரு திருமுறை இருக்கு போங்க போற்றே ஆற்ற நாள் போயின போயின விட்டு அவங்க போய் ஆங்கிலேயே ஒண்ணு கூட இம்மியும் இம்மி கூட மேல வரும் வரி மயிலாடுதுறை வந்து இருக்குது மாயபுரம் மயிலாடுதுறை ஆச்சுங்களா மெட்ராஸ் சென்னை ஆச்சு அவன் கொல்கத்தா இதெல்லாம் வச்சுட்டான் இப்படி என்ன இதெல்லாம் விரைவாத்தியம் ஆகவே அந்த இடைப்பட்ட பதிகள் எல்லாம் பாடியிருக்க வேண்டும் கிடைக்கல இப்போ நாம் திருவானை காவல் செலுத்துகிறோம் அருமை எடுத்த பதியத்தை சொல்றாங்க மறைகளாய நான்கும் என மலர்ந்த செஞ்சொல் தமிழ்ப்பதியும் என்றார் மறைகளாயின நான்கும் மற்ற பொருள்களும் எல்லாம் துறையும் தோத்திர தொன்மையும் நன்மையும் அறையும் பூம்புணல் காவுடை ஆதியை இறைவன் என்றடி சேருவார் எம்மையும் ஆளுடைய ஆறு ஏன்னா தம்பையார் என்ன சொல்லிருக்காங்க இந்த தோடு கூற்று பித்தா சொன்ன பிறகு பஞ்சபூத ஸ்தலங்களுடைய பரியத்தையும் சொல்லிட்டு அப்புறம் தான் வேற இதையும் சொல்லணும்னு பஞ்சபூத ஸ்தலங்கள் திருவானை காவலும் அதனால இதுக்கு மறைகளா என்ன நான்கு நெட்டு பண்ணும் எத்தாயிரத்தி எச்சுத்தார் அப்பர் சுவாமிகள் நெட்டுப் பண்ணும் வானைக்காவல் வெண்மதி ஞானசம்பந்த பதியும் நட்டு பண்ணும் சிவஜிவ ஆமா நல்லா அப்பதான் என்ன சரியாகிறாங்க எங்க எல்லாம் படிக்கும் அல்ல மறைகளாயின நான்கும் மற்றள்ள பொருட்களும் எல்லாம் துறையும் தோத்திரத்திரையும் தொன்மையும் நன்மையுமாய அறையும் பூம்புணல் ஆணைக்காவுடைய ஆதியை நாளும் இறைவன் என்றடி சேர்வார் எம்மையும் ஆளுடைய ஆதி யாரெல்லாம் திருவானைக்காவலை என்னுடைய பெருமான் என்று வணங்கி போறாங்களோ அவரெல்லாம் எனக்கு தலைவர் சுந்தர முதஜி திருவானிக்காவல் இருக்கிற பெருமான் மட்டும் தலைவர் அல்ல பெருமானை யாரெல்லாம் எந்தை எங்க அப்பா இவர் தான் என் திருவாணிக்காவில் இருக்கவர் என்று சொல்லி யார் போறார்களோ அவர்கள் எம்மையும் ஆளுடைய எப்படி எடுக்கிறாருங்க பதிக துறக்கத்தை எடுத்து இதை பாடிய பெருள் என்ன செய்தாராம் செந்தமிழ் செஞ்சொல் தமிழ் பதியும் நிறையும் காதலுடன் எடுத்து நிலவு அன்பர் தமிழ் நோக்கி பாருங்க அந்த முதலடி எடுத்துட்டு இறையும் பணிவார் எம்மையும் ஆளுடையார் என்று ஏத்துவார் பாருங்க நாலாவதின் ஏத்துவார் எம்மையும் ஆளுடையாருன்னு முடிச்சாருல அவர் யாரெல்லாம் இந்த திருக்கோவிலை வணங்கினார்களோ அவர்களும் என்னை ஆளுடையவர்கள் என்று ஏத்தி சொல்லுகின்றவர் அவர்